ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம மெய்யன்பர்களே ஆன்மீக சாதனைகளுள் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியும் இடம்பெறுகிறது மனதை அமைதிப்படுத்துதல் மனதை ஒருமுகப்படுத்துதல் மனதை விரிவுபடுத்துதல் மனதை உயர்ந்த எண்ணங்கள் உடைய மனமாக மாற்றுதல் இவைகள் முறையே கடைபிடிக்கப்பட வேண்டியவை ஆகும் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளுள் முதலாவதாக அமைவது மானச பூஜை இஷ்ட தெய்வத்திற்கு எளிமையாக பூஜை செய்து இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை ஆழ்ந்து எண்ணுவதாகும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இரண்டாவது அம்சமாகிய சாதனை மானச பாராயணம் மூன்றாவது அம்சம் மானச ஜபம் மானச பூஜையையும் மானச பாராயணத்தையும் கடந்த வகுப்புகளிலே சுருக்கமாக உபதேசம் செய்திருக்கிறேன் மானச ஜபத்தை பற்றி சுருக்கமாகத்தான் பார்க்க முடியும் இப்பொழுது அதை சொல்லுகிறேன் மனதிற்குள்ளேயே ஜபம் செய்வதற்குப் பெயர்தான் மானச ஜபம் இப்பயிற்சியை முன்னிட்டு ஆதி குருவின் மந்திரத்தை சிறிது நேரம் ஜபம் செய்வோம் மானச ஜபத்தை தொடங்குவதற்கு முன்பு ஆதி குருவின் திருவுருவத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை தியானஸ்லோகத்தின் வாயிலாக தியானிக்க வேண்டும் வழிமுறைக்காக நான் ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியின் ஜபத்தையே இதன் வாயிலாக உபதேசம் செய்கிறேன் மானச ஜபத்தை தொடங்குவதற்கு முன்பு ஆதி குருவின் தியான ஸ்லோகத்தின் வாயிலாக தியானிக்க வேண்டும் இதன் பொருளை ஏற்கனவே சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கிறோம் இருப்பினும் அந்த ஸ்லோகத்தை மட்டும் தியானத்திற்கு சௌகரியமாக இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன் மெளனவியாக்கியா பிரகட்டித பர பிர தத்துவம் யுவானம் வரிசி சதிணாவிரை ஆச்சாரியேந்திரம் கரக்கலின்முதிரமாந்தம் ஸிணா மூடே ஆதிகுநாமன் தை அமைதியாக பொறுமையாக ஆழமாக ஜபம் செய்ய அருள் புரிவாயாக மனம் அலைபாயாமல் மனம் தமோகுணத்தில் விடாமல் இந்த மகாமந்திரத்தை நன்கு மனதில் ஜபம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியில் சித்தியடைய அருள் புரிவாயாக ீிமூத்தேத்துபூனிக்கங்கம் மோ பகவத்தை தட்சிணா மூர்த்தயே மகியம் மேதா பிராம் பிரயா மனதிற்குள்ளேயே இதை சொல்ல பழக வேண்டும் ஓம் நமோ பகவதே தஷிணா மூர்த்தயே மகியம் மே தாம் பிராம் பிரயட்சா மோவிமூர் மம் பிராம் பிரய் ஓம் திணாமூரேத்துபம் வட்டமூலனே யன்தமோ ருதாய ஹ்ரீம் ஓ பூங்கமலவதனமும் பொழிகருணைநயனமும் புன்முறுவல் நிலவெறிப்பும் பொலிஷடாடவியும் அதில் உரைநிலாமதியும் ஒளிப்புனை குழை இலங்கு காதும் தேங்கு பரமானந்த சின்மயா காயமாம் சித்தி அருள் முத்திரையுமேல் சிவானுபவ நீங்கினோர் சேர அருள் ஜபமாலை சிவஞான புத்தகமும் ஓர் வேங்கை அதளுடையும் சரற்கால மதி கோடி வெள்ளம் என நிறைவடிவமும் மேலான தெய்வம் நாம் அன்றி வேறில்லை இது மெய்யன்று எடுத்த கனலும் ஓங்கு வட ஆலடியில் உரைகின்ற தெய்வமே உனையன்றி வேறு நினையேன் ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே உயிர்க்கு உயிரான பரமசிவமே ஆதி குருநாதா மனதில் ஜபம் செய்த மகாமந்திரத்தை உனது திருவடியில் மலர்களாகக் கருதி சமர்ப்பிக்கிறேன் ஜபத்தை ஏற்றுக்கொண்டு தெய்விகம் நிறைந்த மன ஒருமுகப்பாட்டை அருள்வாயாக